பாரதத்தில் தர்மம் என்ன நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்மால் பலவற்றை கடைப்பிடிக்க முடியலாம் சிலது முடியாமலும் போகலாம் முடியாதவற்றை பற்றி மட்டும் கவலைப்பட்டு முடிந்தவர்களும் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் எதது முடிகிறதோ அதை செய்ய தொடங்குவதே இது சொல்லுபவர்க்கும் பொருந்தும் கேட்பவர்களுக்கும் பொருந்தும் நம்மால் ஆந்தனையும் தர்மத்தை செய்ய வேணும் ஆசை வேணும் தர்மத்தை செய்தால் என்ன பலம் கிடைக்கும் என்று கேட்டால் எத்தனையோ பயன் கிடைக்கும் ஆனால் அனைத்தையும் விட பெருமானுடைய திருவுள்ளத்தில் திருப்தி நிலவும் பகவான் ஆனந்தப்படுகிறான் அவர் ஆனந்தப்பட்டால் நமக்கு கிடைக்காததுதான் ஏது அதனாலதான் வித அவ்வளவு திருப்தியா இருக்கார் சஞ்சயன் அவ்வளவு மகிழ்வோடு இருக்கிறார் வியாசரே மனை நிறைவோடு இருக்கிறார் இப்படி இருக்கிறதுக்கு ஏது காரணம்னால் அவர்கள் உள்ளே உரையும் பகவான் நிறைவோடு இருக்கிறான் அவன் அவர்களிடத்தில் சந்தோஷப்படுகிறான் ஆகையாலே அவர்களுக்கும் திருப்தி நாமும் வாழ்க்கையில் திருப்தியோடு இருக்கணும் சாந்தமாக இருக்கணும்னால் அப்ப பகவான் திருப்தி அடைய வேணும் அதற்காக கொஞ்சமேனும் நாம் முயற்சி எடுக்க அந்த முயற்சியில ஒண்ணுதான் நாம் இப்ப தர்மங்களை அறிந்து கொள்ள முற்படுவது அரை மணியில புரிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் விட்டுட்டு போயிடாமல் கொஞ்சமேனும் ஆசை வேணும் ஸ்ரத்த வேணும் இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற கட்டம் எது எது பற்றத்தகுந்தது எது பற்றத்தகாதது என்று பிரித்து கூறிக்கொண்டு வருகிறான் யார பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் முக்குரும்பு அறுத்தவர்களை படித்தவன் பணக்காரன் உயர்குலத்தில் யாரொரு தன் கிடைத்த உணவையோ கிடைத்த ஆடையையோ பல பேர் அவனால் காக்கப்படுவதற்கு இருக்கும் போது அவர்களையெல்லாம் உதாசீனப்படுத்தி தானே உணவை உண்டு விடுகிறானோ பகிர்ந்து கொடுக்காமல் இருக்கிறானோ அப்படி இருக்கிறவன் மிகத் தாழ்ந்தவன் அந்த கொடியவனுடைய பண்பை நாம் தீய பண்பை நாம் ஒரு நாளும் பின்பற்ற கூடாது என் ஆற பின்பற்றனும் ஆற பின்பற்றக்கூடாதுன்னு பார்த்தோம் அந்த விஷயத்திலே இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உலகு அதை சொல்லிவிடுத்து அடுத்த ஸ்லோகத்தின் கருத்தை கூறுகிறேன் ஏகா சம்பந்தம் அஷ்ணாதி வஸ்தே வாசஸ் சோகனம் யகா அசம்பிபஜ்யிருத்தே தன் கையில் இருப்பதை யார் பகிர்ந்து கொடுக்காமல் இருக்கிறானோ என்ன ஸ்லோகத்தில் உள்ளது ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் மார்கழி நோன்பு நோற்பதை பாடுகிறாள் முப்பது பாஷரங்களுமே ஆண்டாள் பாடியவைதான் சில பேருக்கு தோணும் இருபத்தொன்பது பாஷரங்கள் ஆண்டாள் பாடியவை முப்பதாவது பாசரம் அவள் பாடியவள் என்கிற பெயர் என்ன பயன் கூறப்படுகிறது என்று சொல்லி ஆரோருத்தர் பாடி அத்தை சேர்த்து விட்டார் அது சரியாகாது நம் முன்னோர்கள் எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்பாடலுக்கும் சேர்த்து தான் உரை எழுதியுள்ளார்கள் அந்த பாடலு தான் ஆண்டால் சொல்லிக் கொள்ளுகிறாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய கொண்ட வார்த்தை அணி பைங்கமல தங்கரியல் பட்டல் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது அப்ப சங்க தமிழ் மாலை முப்பது என்று தெளிவாக உள்ளது இது கடைசி பாடல் இந்த பாடலில் ஆண்டால் கூடுவது மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துலாம் நோன்பு நோற்று அவனையே பாக்யமாய் அவனையே கணவனாய் அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிதலையே புருஷார்த்தமான பெற்றார்கள் அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்னால் ஒரு மாசம் முழுக்க நோன்பு நோற்று நோன்பு நோக்கும் காலத்தில் என்னென்னத்தை செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆண்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்னை உகந்து ஏலோர் என் பாவாய் நம்மால முடிஞ்ச அளவுக்கு பிச்சை தான் ஆனா என்றால் இரண்டு பொருட்கள் இரண்டு சொற்களை உபயோகப்படுத்துகிறாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படிங்கறதுக்கு நம் முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு உரை கருத்து தெரிவிக்கிறார்கள் ஐயத்தை கொடுத்தல் பிச்சை கொடுத்தல் என்றால் பகவானை பற்றி மற்ற பேருக்கு எடுத்துரைத்தல் அதுவே பகிர்ந்தளிப்பது தானா இல்ல இல்ல பகவானை பற்றி மட்டும் இல்ல பாகவதர்கள் அவனுடைய அடியார்களுடைய பெருமையை மற்ற பேருக்கு எடுத்துரைத்தல் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் அதுவே சிறந்த பிச்சை தானா அப்ப நாம நினைக்கிறோம் பணங்காச்சிருந்தா தான் மற்ற பேர் கொடுக்கணும் இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்னால் இருக்கே அறிவிருந்தா மிச்ச பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் பகவானை பற்றிய அனுபவம் இருந்தால் அத்தை மற்ற பேரோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்ப பகவானை பற்றிய பெருமை பாகவதர்களை பற்றிய பெருமை இறைவனை பற்றிய பெருமை இறை அடியார்களை பற்றிய பெருமை இதெல்லாம் நமக்கு தெரியும் கதை வகையா நிறைய படிச்சிருக்கோம் ராமாயணம் தெரியிறது கீத தெரியறது விஷுபுராணம் தெரியிறது என் எது தெரியுமோ அத மற்ற பேருக்கு கொடுத்தால் அது பெரிய தானங்கிறார் இதுதான் விஷயஞ்ஞானம் விஷய தானம் சொல்லுகிறோம் ஏன்னா அறிவை பிரித்து கொடுக்கறதுங்கிறது பெரிய தானம் தானே லவகுஷர்கள் ராமாயணத்தை பாடிக்கொண்டு ஓரோரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு ஆக போனார்கள் ஒருத்தர் ஒரு ஜோடி பூணூல் கொடுத்தார் ஒருத்தர் ஒரு மாந்தோல் கொடுத்தார் ஒருத்தர் ஒரு மரவரி கொடுத்தார் ஒருத்தர் ஒன்னொன்னு கொடுத்தார் ஒருத்தருட்ட ஒண்ணுமே இல்லை அவர் என்ன கொடுப்பார் ஆனா குழந்தைகள் அவர் விழுந்து சேமிச்சு ஆஷாசையா ராமாயணம் பாடித்தாம்ஷா மிகச் செல்வி உலகுய்ய திருவகிறுவாய்க மக்கள் சம்பவள திரழ்வாய் கேட்டான் குலசேகர்பாரு கண்ட நீர் பெருக கேட்டுடார் ராமகாதை யாருக்குதான் கண்டல ஜலம் ஹனுமான் வைபவம் லக்ஷ்மண வைபவம் சீத வைபவம் எல்லாத்தையும் கேட்டுண்டார் ரொம்ப மனசு நெறஞ்சு போச்சவருக்கு கைரண்டியும் தூக்கி எங்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணு இல்ல உங்களுக்கு அண்ணா ஆசீர்வாதம் பண்றேன் இதை உலகம் முழுக்க கேட்கும் உங்கள் வாயால் பாடப்பட்ட இந்த ராமாயணம் உலகத்தெல்லாம் பரவும் எங்க எதது வரைக்கும் கீர்த்தி சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ அது வரைக்கும் உங்கள் கீர்த்தி இருக்கும் நீங்கள் பாடிய இராமாயணம் அனைவரும் நாவிலேயும் தவழும் குழந்தகால இது நான் பண்ற ஆசிர்வாதம் கடைசியில் இந்த ஆசீர்வாதத்தாலதான் குழந்தைகள் பாடினதை முதல்ல அவருடைய தந்தையார் ராமபிதானே கேட்டான் இல்லைனா எங்கேயோ காட்டுல பாடினா இவர் சொன்னார் உலகமே கேட்கணு அப்ப உலகத்துக்கே நாசனான சக்கரவர்த்தியான ராமன் கேட்காது போடுவாரா அவரும் தங்கிட்ட இருக்க பிரிச்சு கொடுத்தார் பகவதம் அவர்கிட்ட இருக்கு நன்னா மங்களமா இருக்கட்டும் இருக்கு நல்லெண்ணத்தை பிரித்து கொடுத்தார் அல்லவா அதை குழந்தைகளுக்கு இல்லாட்டாலும் நீங்க இருக்கோம் ஒருத்தர் விழுந்து வணங்குகிறார்கள் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் ஸ்ரீகிரவனுக்கு விவாகம் நடக்கட்டும்னு சொல்றோம் அதே புள்ள விழுந்து வணங்குகிறான் சன்னியாசி ஒருத்தர் கை கூப்பிடறாருனா இல்லையா அரோத்தர் வயசானவர் கை கூப்புறாருனா பிரம்ம தேஜசு பிரம்ம ஜானம் வளரட்டும் என்ன அவர்களிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும் கல்யாண மாணவர்கள் சேவிக்கிறாளா சரி நல்ல குழந்தை பேரு கிடைக்கட்டும் என்ன சொல்ல வேண்டும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பான்னு சொல்லுகிறோம் வித்யா பிராப்தி நல்ல ஒரு பிரம்மசாரி பிள்ள படிக்கிறதுக்கு குருகுலத்துக்கு போறானா சிறந்த ஜானம் பிரம்ம ஏற்படட்டும் என்ன அவனுக்கு சொல்லுகிறோம் பொதுவா எல்லாருக்குமே பக்தி வளரட்டும் நன்னா இருந்தோம் அப்படின்னு இத கொடுக்கறதுக்கு காசா பணமா செலவு நன்னா இருந்தோன்னு மனசால நினைக்கிறது ஒரு தப்பா தப்பு இல்ல கட்டமா இதானு பெரும்பாலாக ரொம்ப தூரம் ஆதரிக்கிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரம் நன்மை நினைக்கறேன்னு பார்ப்போம் பொறாம பார்த்து தீனைய பார்த்து கட்டுப்படுவான்னு நினைச்சு இவன் இவ்வளவு நன்னா இருக்கிறதுன்னு நினைச்சு நிறையா அதுல இருந்தா நம்ம விலகி இருக்க நமக்கு அது வேண்டாம யாரா எப்படி இருக்காலும் இருந்துட்டு போறாப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நினைக்கிறோம் நல்லவனா நினைக்கிறோம் அப்ப இந்த என்ன வரணும் எல்லாரும் நன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ உலகத்திலே கடலாலே சூழப்பட்ட மக்கள் அனைவரும் நன்கு இருக்கட்டும் அதுதான் நம்ம மனசையே பகிர்ந்து கொடுத்தல் அதுவே ஈசல் அதை கூட பண்ணலைன்னா என்ன லாபம் இப்போ தான் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பகவானை பற்றியும் பாகவதர்களை பற்றியும் சொல்லுவதும் ஈசல் தான் ஆனா ஒருத்தர் சொன்னார் சாமி அவர்தான் நிறைய பணம் இருக்கு ஆனா ஏதோ பெருமாளை பத்தி பேசிட்டு போயிடுறார் ஆனா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறார் அதான் ஜெல்ல வரலை இப்போ பணம் இல்லாதவர்கள் மற்ற பெருவான கொடுக்கட்டும் பணமும் இருக்கு விஷயமும் தெரியுமா அப்ப நல்ல விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் பணத்தையும் கொடுக்க வேண்டும் பகிர்ந்து கொடுக்க பகிர்ந்து கொடுக்கத்தான் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் மல்டிபிளிகேஷன் சொல்றோம் டிவிஷன் சொல்றோம் வகுத்தல் சொல்றோம் பெருக்குதல் சொல்றோம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நன்னா வசத்து பிரிச்சு கொடுத்துருந்தோம் நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் மல்டிபிளை ஆயிடு அது ரொம்ப பெருகி போடும் ஆனா பணத்தை வகுக்காம இருந்தேன்னா பெருக்கவே முடியாது அது இருக்கிற மகிழ்ச்சி தான் இருக்க போகுது அது கூடாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் சொல்றார் இது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இதை பண்ணி பண்ணி தப்பிடலாம்னு பாக்குறோம் தப்பிச்சுக்க முடியாதுன்னு சொல்றா இருக்கும் சில விஷயம்லாம் இதை படிச்ச உடனே நமக்கு பயமா போடும் சுவாமி நாங்கத இந்த மாதிரி நினைச்சிருந்தோம் இவரானா இப்படி சொல்றாரு அப்ப நாங்க நினைச்சிருந்தா போல இல்லையாண்ணா இல்லை என்ன சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதத்தான் கேட்டுனும் நாமே யோசிச்சு பார்த்தா லாஜிக்கலா புரிஞ்சு போட நம்ம நினைச்சிருக்கிறது தப்பு ஏகா பாபானி குறுத்தே ஒருத்தன் பாவம் புரிகிறான் தீய வழியில் பொருளை சேர்த்து விடுகிறான் ஏதோ தப்பான வழி அவன் பண்ண பிசினஸ் தப்போ இல்லை அரோக்கரை ஏமாத்தாரோ பெரும் பணக்காரர் ஆயிட்டார் சித்தலையை தங்கமாத்தினாரோ தங்கத்தை பிளாட்டினமா மாத்தினாரோ யாரை ஏமாற்றினாரோ யாருடைய சொத்தை கொள்ளையடிச்சு மகாஜனம் பண்றார் ஓஹோன்னு கோவில் கட்டியிருக்கார் எங்க பார்த்தாலும் கட்டி வச்சிருக்கார் எல்லாரும் சாப்பிடுறா நிறையா சோர் போடுறார் பசங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கிறார் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறார் எல்லாம் நடக்கிறது சம்பாதிச்ச வழி தப்பு பாவம் பண்ணி சம்பாதித்து விட்டு அது கொண்டு பல கொடுக்கிறார் பலம் பூங்கே மகாஜனஹா அதை வச்சுன்னு எல்லாரும் நல்லத்தான் சாப்பிடுவார் ஆறும் ஆண்டானு சொல்ல மாட்டா சட்டணும்னு சொல்லுவோம் இது சாதாரண விஷயம் இத போய் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுப்போ நாய் விற்ற காசு குறைக்குமா என்று கேட்கிற மொல்யம் அது என்னத்தை நினைச்சுன்னு சொல்லலோ தெரியாதுப்போ நாய் விற்று காசு வந்தா அது போய் குறைக்க போறக்கா அப்படின்னு நான் எப்படி வந்தா உபயோகப்படுத்திக்கோ இப்படி நாம நினைச்சிருக்க மூலியம் இது சாதாரணமா முன்னாட்கள்ல கிடையாது அது ஒழுங்கான வழியில சம்பாதிக்கப்பட்டிருத்தா தான் நாம வாங்கலாம் நாம ஒருத்தருட தானம் வாங்க போறோம் அப்ப அவர் இது தப்பான வகையில சம்பாதிச்சது இல்லையே யாரும் ஏமாத்தி சம்பாதிச்சது இல்லையே எந்த பெண்ணையும் வதம் பண்ணியோ அவளுக்கு துன்பம் கொடுத்தோ பிராணி வசை பண்ணியோ சம்பாதிச்சது கிடையாது இது எல்லாத்தையும் அவர் பிரதிஜா பண்ணாதான் நம்ம கையை நிறுத்தும் இப்ப அதெல்லாம் யாரு பாக்குறாப்போ சுவாமி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதா போலே பணத்தின் மூலமும் பார்க்க கூடாது கொடுக்கிறாரா வாழ்ந்து போ என்ன சரி வாஸ்தவம் தான் வாழ்ந்து போடலாம் யாரெல்லாம் சாப்பிட்டானோ யாரெல்லாம் ஆடைய வேண்டானோ யாரெல்லாம் எதை பெற்றானோ கலவிப்படுவான் ஆனா போக்தாரோ விப்ரமுச்சந்தே கர்த்தா தோஷேன்கே போக்தாரா இவன் கொடுத்ததை எவன் அவன் அப அனுபவித்தானோ விப்ரமுச்சந்தே அவன் எங்கேயும் சிக்கிக்கிறதே இல்லை அவன் திருப்தியா சாப்பிட்டு வேண்டிப்படுவான் கொடுத்ததை வாங்கி போடுவான் ஆனா கர்த்தா தோஷ லிபே தவறான வழியில் இவர் பொருள் சம்பாதிச்சார் பாருங்க அவன் தோஷத்தோட பாபத்தோட துன்பப்பட வேண்டியதுதான் நான் பாபத்தின் வழியில் சம்பாதிச்சு விட்டு தப்பான வழியில பொருளை சம்பாதிச்சு விட்டு நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் கீழ் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் கையில கிடைச்சத பகிர்ந்து கொடுக்கிறது நல்லது பகிர்ந்து கொடுக்காதவன் கொடியது புரிகிறான் என கேள்வி சொல்லிட்டார் இப்ப உடனே அதுக்கு ஒரு ரைடர் அதுல ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ தப்பான வழியில ஒருத்தர் சம்பாதிச்சிடறார் நன்னா பகிர்ந்து கொடுத்துடுறார் அப்ப சிறந்த செயலான்னு கேள்வி அதத்தான் இல்லைங்கிறார் தப்பான செயலாலே பணத்தை சம்பாதிச்சுட்டு அத பல பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் சாப்பிட்டவாள்லாம் எழுந்து போடுவா அவளுக்கு ஒரு குற்றமும் வாராது ஆனா யார் ஒருத்தன் பகிர்ந்தானோ யார் தப்பான வழியில சம்பாதிச்சிருக்கிறானோ அவன் பாபத்தோட துன்பப்பட வேண்டியதான் கர்த்தா தோஷேன லிபதேன்னு சொல்லுகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அவ்வளவு பெரிய இந்திரனுடைய மூணு லோகத்தையுமே பறித்து கொண்டு போனான் பூஹுஹா சுவஹா மூன்று லோக இந்திரனுக்கு இந்திரனத்திலேருந்து பறித்து போனான் மகாபலி சக்கரவர்த்தி நடத்தே யஜ்ய வாடகத்துக்கு வாமனமூர்த்தி நடந்தான் மூவடி மண்தாவென்னு விரண்டினார் மூணடி மண்ணை குடுத்துட்டான் சுருக்குவார எண்ணியே சுருங்கினாய் சுருங்கியம் பெருக்குவார எண்ணியே பெருக்க மீது பெற்றியோல் யார் ஒன்னு சுருங்கனம்னு சொன்னா தெரியலே வாமனாயிட்டே யார் ஒன்ன பெருகனம்னு சொன்னானு தெரியலே த்ரிவிக்கரமன் ஆகிவிட்டாய் உலகத்தை தாவி அளந்தான் இப்ப கடைசு மூணு லோகத்தையும் நூற்றுவிட்டான் இப்போ தப்பான வழியில மகாபலி சம்பாதிச்சானா அத விஷ்ணுவுக்கே தானமாக கொடுத்தானா விஷ்ணு அத்தை பெடுத்துன்னு போயிட்டாரா இப்ப அவருக்கும் குறையில்லை அதை இந்திரனுக்கு திருப்பி குடிச்சிட்டாரா அவருக்கும் குறையில்லை ஆனா பஹாபலி சிறச்சாலையிலாக போட்டு அவருக்கு பேர் கிடைச்சதே கொடையாளின் பேரை ஜாதிரத்தையா வச்சுக்க வேண்டியதான் ஆடபடுறது சிறையிலே அந்த பேர் வச்சு என்ன லாபம் இப்போ இப்ப நமக்கு என்ன கேள்வி பிறக்கும்னா விஷ்ணுவுக்கே தானம் கொடுத்த ஒருத்தனுக்கு சிறையா என்கிற கேள்வி பிறக்கும் வாஸ்தவம் ஆனா தானம் கொடுத்தது எத்த தானம் கொடுத்தார் தவறான வழியில கட்டி பறித்தகை இந்திரிலிருந்து பறித்து கொண்டு வந்ததை தானமாக கொடுத்தால் கடைசில தானம் வாழ்ந்த விஷ்ணுவும் வளர்ந்து போயிட்டான் அதிலிருந்து வாழ்ந்த இந்திரனுக்கு சரியா போச்சு ஆனா கடைசில கொடுத்தவன் மட்டும் துன்பத்துக்கு ஆட்பட்டு போனான் ஆகையால் தவறான வழியில் எது சம்பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மற்ற பகிர்ந்து கொடுத்ததுக்காக நாம பாபத்திலேந்து அப்சால் வாயிட முடியாது விடுதலை அடைந்து விட முடியாது நாம் பாபத்தோட தான் துன்பப்படுவோம்